الله ஒன்பது அப்துல்ல வணக்கத்திற்குரிய அல்லாஹுவின் தூதர் ஆவார் என்று அவர்கள் சான்று பகிர்தல் மற்றும் தொடுகையை பேணுதல் ஜகாத்தை தொடுத்தல் என மக்கள் ஆகும் வரை அவர்களிடம் போர் புரிய நான் ஆணையிடப்பட்டுள்ளேன் இவற்றை அவர்கள் ஏற்று செயல்பட்டால் என்னிடம் இருந்து தங்களின் உயரையும் தங்களின் செல்வத்தையும் இஸ்லாமிய தண்டனையில் தவிர மற்றவற்றில் பாதுகாத்துக் கொண்டு விட்டார்கள் அவர்களின் கேள்வி கணக்கு அல்லாஹுவிடமே உள்ளது என்று நபிசல்லி அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து முஸ்லிம் இரண்டு இரண்டு